ओम ओं गुरम गुरुर्गुर्देव महेश गुस्साक्षापरम ब्रह्म तस्म श्रीगुरव नम मियनबर्णे श्रद्धावांभते ज्ञानम तत्पर संयते ज्ञानम लब्ध्वा पातिमिधिगती ஸ்ரட்டை உடையவன் பரமார்த்த தத்துவ ஞானத்தை பெறுகிறான் பரமார்த்த தத்துவ ஜானத்தை பெறுபவன் உண்மையான ஆழ்ந்த மன அமைதியை உணர்கிறான் ஸ்ரட்டை உடையவன் குறிக்கோளில் தெளிவாக இருக்கிறான் குறிக்கோளை அடைவதற்கான நெறிமுறைகளையும் நன்கு பின்பற்றுகிறான் அதனால் அவன் தெளிந்த மெய்யறிவை உண்மையான ஆழமான மன அமைதியை பெறுகிறான் ஸ்ரத்தாவான் தத்பரா பவதி ஸ்ரத்தாவான் சம்யத்தேந்திரியா பவதி ஸ்ரத்தாவான் ஞானம் லபத்தே ஸ்ரத்தையுடையவன் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை உணர்ந்து அதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி மெய்யறிவை உணர்ந்து மனித வாழ்க்கை நிறைவு பெறுவதற்குள் மேலான ஆழமான உண்மையான மன அமைதியை உணர்ந்து கொள்கிறான் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ப தேவையில்லை அது அறிவாக இருக்கிறது உலகம் இருக்கிறது என்பதை நம்பத் தேவையில்லை அது அறிவாக இருக்கிறது நாம் இருப்பதும் உலகம் இருப்பதும் இதில் பல்வேறு அனுபவங்கள் உண்டாவதும் நம்மால் நன்கு அறிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய சுய அறிவை மட்டும் கொண்டு உணர்ச்சிகளை மேற்கொண்டு துன்பத்தை நீக்கவோ இன்பத்தை பெறவோ முற்றிலும் இயலுவதில்லை லௌகிக உபாயங்கள் முற்றிலும் துன்பத்தை நீக்கும் ஆற்றல் படைத்தவை அல்ல உண்மையான இன்பத்தை தரும் தன்மையும் லௌகிக்க உபாயங்களுக்கு இல்லை கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத உண்மைகள் இருக்கின்றன அவைகளை நாம் உடலை அறிவது போல உலகை அறிவது போல உள்ளத்தை அறிவது போல அறிந்துவிட முடியாது நுண்மையான பழமையான வழிமுறைகளை வேதம் முதலான சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன அவை கூறும் வழிமுறைகளை பின்பற்றினால் முற்றிலும் துன்பத்தை நீக்கும் தன்மையையும் துன்பம் வராமல் பாதுகாக்கும் தன்மையையும் துன்பம் வந்தால் தாங்கிக் கொள்ளும் தன்மையையும் அதன் வாயிலாகத்தான் பெற முடியும் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டுமானால் மகான்கள் சாஸ்திரங்கள் குருமார்களின் உபதேசங்களில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்க வேண்டும் அவர்களுடைய உபதேசங்கள் நமக்கு விளங்காமல் இருக்கலாம் இருப்பினும் காலப்போக்கில் அவை தெளிவாக உணரப்படும் எதையும் குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளவும் தேவையில்லை அதே சமயத்தில் அவற்றை பொய்யென்று ஒதுக்கவும் கூடாது அத்தகைய ஒரு மனநிலை எண்ணத்திற்குப் பெயர்தான் ஸ்ரத்தை உயிர்களாகிய நமக்கு பல பிறவிகள் கடந்து போயிருக்கின்றன இன்னும் பல பிறவிகள் வரக்கூடும் என்ற கர்மகாண்ட சாஸ்திர ஞானத்தின் உபதேசத்தில் முதலில் ஸ்ரத்தை வைக்கிறோம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத புண்ணிய பாப விஷயங்களில் ஸ்ரத்தை எனப்படும் நம்பிக்கை வைக்கிறோம் வியாபகாரிக திருஷ்டியில் கர்மகாண்டம் அல்லது தர்மசாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வைக்கிறோம் பாரமார்த்திக தத்துவ விஷயத்தில் ஞான காண்டத்தில் உடையவர்களாக இருக்கிறோம் நாம் ஏன் ஸ்ரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதில் நமக்கு மிக தெளிவு தேவை திருட நெறிமுறைகளை பின்பற்ற பின்பற்ற அவற்றின் பயன் மூலம் நம்பிக்கை அறிவாக மாறும் மறுபிறவி இருக்கிறது என்பதை நம்புகிறேன் என்று நாம் சொல்வதில்லை மறுபிறவி இருக்கிறது என்பதை அறிகிறேன் உணர்கிறேன் என்றே பிறகு சொல்வோம் ஞான அடிப்படையில் பல்வேறு பிறவிகள் கற்பிக்கப்படுகின்றன என்பதையும் அறிவோம் ஞான அடிப்படையில் பல்வேறு பிறவிகள் கற்பிக்கப்படுகின்றன என்பதையும் நாம் அறிவோம் தர்மசாஸ்திரத்தின் திருஷ்டியில் ஜெகத் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஞான காண்டத்தின் திருஷ்டியில் அத்வைத சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஜகத் மித்யா என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஸ்ரத்தையானது அனுஷ்டானத்தின் வாயிலாக விசாரத்தின் வாயிலாக அறிவாக மாற வேண்டும் தர்மசாஸ்திர விஷயங்களில் உள்ள ஸ்ரத்தையானது தர்மசாஸ்திர அனுஷ்டானத்தினால் அறிவாக மாறுகிறது பிச்சாரத்தின் வாயிலாக ஞானகாண்ட காண்ட விஷயங்கள் அறிவாக மாறுகின்றன அனைத்திற்கும் மூலம் பரிபூர்ண ஸ்ரத்தை ஸ்ரத்தாங்க மாதரம் ஹவிஷாவர்தயாமசி என்று வேதத்திலுள்ள ஸ்ரத்தாசூக்தம் உபதேசித்திருக்கிறது ஸ்ரத்தை நாம் விரும்புகின்ற அனைத்தையும் நல்குகின்ற தாய் துன்பம் நீங்குதலையும் இன்பம் வளர்தலையும் நல்குகின்ற ஸ்ரத்தை என்னும் தாயை பாதுகாத்து வளர்ப்போமாக நம்பிக்கை எனும் தாய் நமக்கு நல்லறிவை நன்கு வழங்குவாள் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கின்ற வேதம் முதலான சாஸ்திரங்கள் இடத்திலும் அதனை உபதேசிக்கின்ற மகான்கள் குருமார்களின் வாக்கியங்களிலும் பரிபூர்ண உறுதியான ஸ்ரத்தை உடையவர்களாக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 டபுள் செவன் ஜீரோ எயிட் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும்